الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ولاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحابه وأتباعه ومن تبعه بإرسال إلى يوم الدين أما بعد فقد قال الله سبابك وتعالى في قرآنه الكريم وقرق عليه المجيد بقد أعوذ بالله من الشيطان الرجيم بِسْمِ اللَّهِ نِعْمَ الرَّحْمَنُ الرَّحِيمُ وَيَوْمَ يُعَظُّ الْعَالَمُونَ عَلَىٰ ذِى الْيَقُولِ يَقُولُ يَا لَيْتَنِي اسْتَقَمْتُ مَعَ الرُّسُلِ سَبِيلًا يَا وَيْلَتَا لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ قَوْمَنِي صَالِحِينَ صدق الله العظيم قال ابي حوائر <متحدث> تبارك الله تعالى انما قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله يقول يوم القيامه ايضا متحابون بدلالي اليوم اظلهم في ظل يوم لا ظل الا ظلي رواه مسلم وقال صلى الله عليه وسلم فقلنا انت ما هو لنا يا رب الله سبحانه وتعالى وكيف تكون الحمد لله صلوات و سلام و بر محمد مصطفی صلی الله علیه و سلم و نو ورگان میدلون انلارین кудумга تورکل تولورکل تیندورکل تیردوقونرکؤدیورکل ایردینال پاریاندا منلارین نلغان اریچورکل یارلارنا ملغان موریله پینبتورکلرکوندارگلو اقا یانلادیارگل انایور میدلون یئندنوم اونداواغار بیر اییپئیئتر اییلهما و گئدیر وستیگ نیله ائتکاودی نییتوود اوندریکون اسلامی ساهوبورگلری والی بیرورگلری உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் அணு அணுவாக அவைகளை அவனுடைய தெளிவான ஏற்றிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற இறை வாழ்ந்து கொள்வாரோ அவன் அழைவப்பட்ட விடயங்களே இயன்ற அடுத்து நடக்குவாரோ ஆனால் விளக்கப்பட்ட விடயங்களை விட்டு முட்டு முழுதாக நடந்து கொள்ளுவார் முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் செய்து கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா எங்கள் அனைவரையும் அவருடைய படைப்பினங்களிலே மிகவும் சிரேஷ்டமான புனிதமான படைப்பினமாக படைத்துவிட்டிருக்கிறார் சிரேஷ்டமாக படைக்கப்பட்ட நாம் எப்பொழுதும் சிரேஷ்டமானவர்களாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா முப்திலும் எமக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வழிகாட்டலில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாகி எங்களுடைய எல்லா விதமான விடயங்களையும் உணர்வு பூர்வமான அதே போன்று செயற்பாட்டு ரீதியான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படி என்றால் மனிதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அவன் எப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடியவன் இவற்றை எல்லாம் அல்லா சொல்லிவிட்டு அவைகளில் எது நல்லது எது கெட்டது என்பதையும் சொல்லி இருக்கிறான் அதேபின் ஒருபடி மேராக அல்லா நான் இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருக்கிறான் அப்படி என்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் நான் திருத்த வேண்டும் என்ற உணர்வுடனும் படைத்து வைத்திருக்கிறேன் எந்த மனிதனிடம் நீங்கள் கேட்டாலும் எவ்வளவு மோசமான ஒரு வருடத்திலே போய் கேட்டாலும் நான் என்றோ ஒரு நாள் திருந்தி மனிதனாக மாறுவேன் அல்லாஹ் இயற்கையாகவே படைத்து வைத்து அவன் திருந்துவதற்குண்டான அனைத்து அவகாசங்களையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் மாதங்களை சிறப்பாகி வைத்திருக்கிறான் சில நாட்களை சிறப்பாகி வைத்திருக்கிறான் ஏன் இவன் இந்த தினத்தில் இருந்தாவது இந்த மாதத்தில் இருந்தாவது அவன் திருந்த வேண்டும் என்று நோக்கத்தவர்களே அன்பு கூறியவர்களே உலகத்திலே மனிதனை திருந்து விடாமல் மிக முக்கியமாக இரண்டு விடயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தலையிட்டுக் கொண்டே இருக்கின்றன பல விடயங்கள் இருக்கின்றன என்றாலும் முக்கியமாக இரண்டு விடயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவனை திருந்த விடாமல் தலையிட்டுக் கொண்டே இருக்கிறது அது முதலாவது என்ன அந்த மனிதன் வாழுகின்ற சூழல் என்வாய் மற்றது அவன் சேர்ந்து பழகக்கூடிய நண்பன் இந்த இரண்டும் இருக்கின்றதை சம்பவர்களே ஒரு மனிதனை மனிதனாகவும் மாற்றும் அதே போன்று அதே அந்த மனிதனை மடியனாகவும் மாற்றும் எனவேதான் இஸ்லாம் பல இடங்களில் ஒரு இட கலந்த பல இடங்களில் இந்த சூழலை பற்றியும் தோழமையை பற்றியும் அடிக்கடி எல்லாம் வலியுறுத்திக் கொண்டே இருக்க என்று வா எடுத்துக்கு இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் என்ற முடிவில் இருந்தார்கள் நாம் மேலோட்டமாக படித்து வைத்திருக்கின்ற ஒரு காரணம் தான் காவிர்களுடைய ஒரு தொல்லை அதுவும் இருக்க நபி அவர்கள் யதார்த்தமாக சிந்தித்த விடயம் என்ன தெரியுமா மக்காவிலே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அந்த ஒன்றுமே தெரியாதவர்கள் பாவத்திலே மூழ்கி கிடந்தவர்கள் இந்த புதிதாக இஸ்லாந்த ஏற்ப இந்த தகாபாக்களை அந்த மக்காவுடைய சூழலில் சொன்னும் வைத்துக் கொண்டிருப்பது அவர்களுடைய அச்சுறுத்தே இருக்கடி வேறு எங்காவது பூட்டி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இடைக்கிடையே என தகாபாக்களை நபி அவர்கள் போன்ற நாடுகளுக்கு அடிக்கடி அனுப்பி அனுப்பி இருந்தார்களே அங்கே போய் அங்குள்ள சூழ்நிலையை பார்த்து விட்டுவார்கள் எனக்கும் என்னுடைய சகாபாக்கருக்கும் அங்கே போய் வாழக்கூடிய சூழல இருக்கின்றவா என்பதனை பார்த்து விட்டு வருமான அடிக்கடி சகாபாக்களை அனுப்பிக் கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாட்டுக்கு எனவே சூழல் என்பது மிக முக்கியம் இந்த கூட என்ன சொல்கிறோம் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அழகாக எங்களுடைய வீட்டுக்குள்ளால் நல்ல பண்பாடுகளுடன் வளர்த்திருக்கின்றோம் ோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மோசமான பள்ளிக்கூடம் அல்லது ஒரு விளையாடக்கூடிய இடம் அல்லது ஒரு பாடசாலை அல்லது ஏனோ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு எப்ப போக ஆரம்பிக்குமோ அன்றிலிருந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் பாருடைய பிள்ளை இதுவரை காலமாக பேசாத வார்த்தைகள் காத்திரமாக அவமானமாக வளர்த்தோம் தான் என்றாலும் பிள்ளை போய்விட்டு வரக்கூடிய சூழல் இருக்கின்றது அது பிள்ளைக்கு ஒத்து வராத சூழலாக இருக்கின்றன ஆகவே அங்குக்குரியவர்களே குழந்தைகளுடைய ஏன் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் பள்ளிக்கு வருமாறு அவன் கூறி அழைக்கப்படுகின்றத சொன்னால் நீ ஒழுங்காக அந்த விவாதத்தை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமாயிருந்தால் உனக்கு ஒரு நல்லது ஒரு சூழல் வேண்டும் நல்ல சூழலிலே நாங்கள் இந்த விவாதத்தையும் சந்தோஷமாக நிம்மதியாக செய்யலாம் பாருங்கள் நாங்கள் வீட்டிலே தொழக்கூடிய தொழுகைக்கும் பள்ளியிலே தொலகின்ற பொழுது எமக்கு அந்த நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் நாம் வீட்டிலே குருவானோது குருவான ஓதுகின்ற பொழுது வரக்கூடிய நிம்மதியும் பள்ளிக்குள்ளார் இருந்து நல்ல சூழலிலே நாங்கள் ஓதுகின்ற பொழுது வரக்கூடிய மன நிம்மதியும் வித்தியாசம் விடு வீட்டிலே தூங்க முடியாது எரிச்சல் வருகின்றன ஆனால் நாம் பள்ளிக்கு வருகின்ற பொழுது சிலருக்கு ஒளிப்பறி கீழே பயான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வளவு வெளிச்சமாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் தூக்கம் வருகின்றது என்ன நடைபெறுகின்றது மனிதனுக்கு சூழல் என்பது மிக முக்கியம் அவனுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் மாற்றுவதும் அவனுடைய சூழல்தான் அவனுடைய வாழ்க்கையை அறுத்த மாற்றியதும் அவன் வாழக்கூடிய சூழ்நிலை என்பது வாழ்க்கையிலே பங்களிப்பு செய்யக்கூடியதுதான் அவனுடைய நண்பர்கள் எந்த ஒரு நல்ல சூழலும் நண்பர்கள் மோசமாக இருந்தால் அந்த நல்ல சூழலும் கெட்டுவிடும் உதாரணமாக பள்ளி வாசலை குறிப்பாக உள்ள பகுதியிலே உட்கார்ந்து புதுமாவே கேட்க முடியாது ஒவ்வொரு இடங்களிலும் ஆங்காங்கே வாலிபர் கூட்டம் உட்கார்ந்து இங்கே பயன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கதைத்துக் கொண்டிருப்பாங்க சில பள்ளி கையடக்க தொலைபேசிகளை விளையாடி கொண்டு விற்பார்கள் இவர்கள் ஒவ்வொரு மண்ணுடைய வாழ்க்கையிலேயும் சூழலை விடவும் முக்கியமான சூழலை விடவும் முக்கியமான இதனால் தான் அல்லாஹூத் கூட பாருங்கள் சகோதரர்களே அல் குறிலே அழக்கப்பட்ட குகைதான் அல்லா ஒரு சூறாவை இறக்கிவிட்டு அந்த சூறாவை நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளிலே போதுமாறும் இஸ்லாம் எனக்கு வலியுறுத்தி அந்த குகைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு ஏன் நம்மளவு சிறப்பு அந்த குகைக்கு ஏன் அந்த சிறப்பு வந்தது அந்த குகையிலே நல்லதொரு நண்பர் கூட்டம் அவ்வளவு நாளை கியாமத்துடைய நாளையிலே கூட பாலிங்கிற சகோதரர்களே அம்மா குப்பா நான் சொல்கிறார் அரசுடைய மைதானத்திலே உலகத்திலே அநியாயங்களையும் நட்டு செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய முடிவை தங்களுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள் அப்படி அநியாயக்காரர்களாக மாறுவதற்கு காரணமாக இருந்த இரண்டு விடயங்களை சொல்லுவார்கள் முதலாவது என்ன தெரியுமா முதலாவது என்ன எடுக்காதது ஒன்று இரண்டாவது என்ன காரணம் தெரியுமா நான் சொல்லவில்லையே நோக்கு பிடிக்கவில்லையே ஒழுங்காக குரு ஆடுவதில்லையே அதனை சொல்ல மாட்டான் எதனை சொல்லுவான் தெரியுமா என்னத்த சொல்வாங்க ரெண்டாவது காரணம் அவன் சொல்லுவான் நான் இன்னாரை நல்ல ஒரு நண்பனாக எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே நான் அப்படி எடுக்கவில்லையே நான் மோசமான நண்பர்களோடு அல்லவா உலகத்திலே வாழ்ந்தேன் அவர்களால்தான் நான் இப்படியான ஒரு பாவியாக மாறுவதற்கு கருத்திலே அந்த பாவி சொல்லுவான் இந்த ரெண்டையும் தான் சொல்லுவான் இதெல்லாம் எமக்கு சொல்லி காப்பிடும் நண்பர்கள் மிக முக்கியமாக பாருங்கள் உலகத்திலே நன்றாக முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அணுகி கேட்டு பாருங்கள் அங்கத்துக்கு வந்தீர்கள் என்னுடைய நண்பன் தான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் இதே போன்று ஒரு குடிகாரன் அல்லது போதை ஒத்து அருந்த அல்லது நீங்கள் எப்படி இந்த பாவத்துக்கு பழகினீர்கள் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் என்னுடைய நண்பர்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் சொல்வார்களா இல்லையா நிச்சயம் சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் என்பவர்கள் அழகி வந்ததாகும் இருக்கிறார்கள் அவர்களை வழிகடுப்பதற்கு இப்படி உபயோகித்த நுட்பம் என்ன தெரியுமா எடுத்த எடுப்பிலே போய் சொல்லவில்லை நீங்கள் இந்த மரத்திலே வரக்கூடிய கனியை சாப்பிடுங்கள் நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் நடாத்த அந்த இப்படி இவன் கூட பாவித்த யுக்தி என்ன தெரியுமா அவர்கள் இருவரையும் கெடுப்பதற்கு கூட்டாளித்தனம் வைத்துக் முதலாவது போய் பள்ளக் காட்டிக் கொண்டு வந்தார் அப்படி பல தவகள் போய் இருவருக்கு இடையிலேயும் ஒரு விதமான ஒரு நட்பு ஒரு பின்னால் தான் அவர்கள் இருவரையும் வடிவமைக்க செய்தார்கள் இதே போன்று நபி முதல்ல முத்தலம் அவர்கள் எந்த அளவுக்கு தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து நல்ல ஒரு மனிதரா அல்லது கெட்ட மனிதரா குறிப்பாக எவருக்கு ஒரு திருமண பேச்சுவார்த்தை நாங்கள் நல்ல மனமகள் அல்லது மனமகள் தேடுவோம் நவி அவர்கள் சொன்னார்கள் எப்படி முடிவெடுப்பது நவி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய வளமதி என்ன ஒருவருடைய வாப்பாவும் ஆனால் இஸ்லாத்துடைய தீர்ப்பு அதுவும் அல்ல நபிகரானின் தீர்ப்பு அப்படி அல்ல பெற்றோரை வைத்து பிள்ளைகளே முடிவு செய்ய முடியாது ஏன் இன்று கூட நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிறோம் சில அல்ல நல்லவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டிவிட்டு போயிருப்பார்கள் பெற்றோர்களுக்கு பாலையிலே தலை காட்ட முடியாத கேவலமான வேலைகளை செய்து பெற்றோர்களுடைய மானங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கணுமா இல்லையா வாப்ப பள்ளி நிர்வாக தலைவர் மகன் செய்த வேலையான நியாயமான தீர்ப்பல்ல நபியுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து அவன் நல்லவனால் கெட்டவனால் எப்படி முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா பள்ளி எந்த ஒரு அழகுக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் தெரியுமா நீங்கள் பார்க்கின்ற மனிதன் சேர்ந்து பலகின்ற முடிவெடுக்க வேண்டும் அதே நபையுடைய ஜட்மெண்ட் கூட்டாளிமான வைத்துத்தான் ஒருவருடைய நடத்தைகளை முடிவு செய்யலாம் மாத மாதம் கருதுவதை போன்று பெற்றோரை வைத்து முடிவு செய்ய முடியாது அப்படி என்றால் ஒரு நபி மிக முக்கியமான நபி அவருடைய மகன் நபி உடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவரா இல்லை நரகவாதியாக அதே போன்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அபூ ஜரு பயங்கர விரோதி முடிவு செய்ய முடியாது இது நபியுடைய தீர்ப்பு ஆகவே யாரை வைத்து முடிவு செய்ய வேண்டும் நண்பர்களை வைத்து தான் ஒவ்வொருவருடைய நல்லது கெட்டது முடிவு சொன்னால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நண்பர்கள் என்பவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் இதனால் தான் நபி அவர்கள் தங்களுடைய நபி அவர்கள் சுமாராக ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் பதினொரு பெண்களை மன அதிலே ஒரே ஒரு மனைவிதான் கண்ணி பெண் அதுதான் அது யாருடைய மகன் நபியுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் எத்தனை பெண்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தது தன்னுடைய நண்பனின் மகளைத்தான் அந்த நண்பரும் நேசான நண்பன் அல்ல தெரியுமா நபி அவர்களுக்கு அபூபக்கிடம் வந்து கேட்கிறார்கள் நண்பரே ஏனென்றால் அபூபக்க சித்தீர்வன் அவர்களை பற்றி நபி அவர்கள் அடிக்கடி அடிக்கடி கௌரவமாக பேசுவார்கள் கொஞ்சம் கஷ்டம் என்று விலங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அபு பக்கம் சித்திய கலியிடம் போய் கேட்கிறார்கள் நண்பரே நீங்கள் ஜாகிலியா காலத்திலாவது மதபானம் குடித்திருக்கிறீர்களா பொதுவாக ஜாகத்திலே எல்லோரும் மதுபானம் அறிந்தவர்கள் தான் அதாவது வீதமான பாருங்கள் நபியுடைய நண்பனை பாருங்கள் அல்லா நபிக்கு கொடுத்த நண்பனை பாருங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் எப்படி மதுபானத்தை இஸ்லாம் ஹராமாக்கியதோ அதனை ஒரு துணைவியாக எடுத்தார் அது மாத்திரமல்ல மக்காவில் இருந்து மதியனாவுக்கு எதிர செல்ல இருக்கின்றார்கள் நமது குடும்பத்திலே வரும் அகொரியாக ஒன்று போன நபி அவர்கள் தனக்கு துணைக்கு துணைக்கு யாரை எடுத்து சென்றார்கள் கூட்டிச் சென்றார்கள் தன்னுடைய நண்பனை தான் நண்பனை தான் கூட்டி சென்றார் போய் சேர்கின்றார்கள் சேர்ந்தவுடன் நபி அவர்கள் மதீனாவிலே மேற்கொண்ட முதலாவது சோசல் சேவை சமூக சேவை என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கவில்லை நபி அவர்கள் சேர்ந்தது முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா வரலாறு படைத்தவர்களுக்கு நன்றாக தெரியும் மக்காவிலிருந்து சென்ற தகாபாக்களையும் மதீனாவிலே நபிக்கு உதவியாக இருந்த தகாபாக்களையும் அழைத்து ஒருவரை ஒருவரோடு நண்பராக்கி விட்டார்கள் நபி அவர்கள் ஒவ்வொருவராய எடுத்து ரெண்டு பேரையும் கூட்டாளியாக்கி விட்டார்கள் நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் நபிக்கு தெரியும் விதை உடைக்க போடுவதற்கு முன்னால் நிறத்தை பண்படுத்தவில் நண்பர்களை ஒழுங்காக மாற்றினால் சூழல் தானாக மாறி இதனால் தான் அல்லாஹூ தாலா கூட பாருங்கள் அபி அவர்கள் சொன்னார்கள் இது நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹூத் ஆலா சுவர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாள் மனு மத்திலே துவயத்தை பாருமையானஸ்லிம்ளுக்குதானிலே ஒரு அறிவித்தல் கொடுப்பார் என்ன அறிவித்தல் முதலாலி எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் கூட்டாளிமான நண்பர்கள் எங்காராவது ஒருவருடைய பெயரை கூறி இப்பொழுது நாட்டு ஜனாதிபதி வந்து அவர் எங்கே என்று கேட்டால் அந்த நபருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஜனாதிபதி என்ன பெயரை சொல்லு பேசுகிற கேட்க எவ்வளவு சந்தோஷம் பெறும் இது யார் பேசுவதை மைதானத்திலே நல்ல நண்பர்கள் எங்கு அழைத்துவிட்டு சொல்லுவார் இன்றைய தினம் என்னுடைய அரசுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத இந்த தினத்திலே அந்த நல்ல நண்பர்களுக்கு நான் நிழல் கொடுக்க போகிறேன் அல்லாஹம் அனைவரையும் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அழைப்பை ஏற்று அல்லாவிடத்திலே சென்று அந்த நெல்லை பெறக்கூடிய கூட்டத்திலே ஆக்கி வைப்பானுக்கு நல்ல கூட்டாளிமா இது ஒன்று இன்னொரு ஹதீசிரை நம்பி அவர்கள் சொன்னார்கள் அல்லா முத்தாலா நாளை மாதிரி மைதானத்திலே ஒரு மேதையை ஏன்பாடு செய்வான ஒரு அதனுடைய அழகு போவார்களாம் வியந்து போவார்களாம் வியந்து போய் கேட்பார்களாம் இவ்வளவு அழகான வியப்புக்குரிய இந்த மேடை யாருக்கு அம்மா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கேட்பார்களாம் அந்த நபிவார்கள் இப்போது சொல்லப்படும் கூட்டத்தைரவப்படுத்துவதற்காக வேண்டி அல்லா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற மேடை என்று சொல்லப்படும் அல்லா நம் அனைவருக்கும் அந்த மேடையிலே உட்காரக்கூடிய பாக்கியத்தை நத்தி வாக்குவார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நண்பர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர் சில பிள்ளைகளை பார்க்கலாம் பெற்றோர்கள் அதான உரையிலே வளர்த்திருப்பார்கள் ஆனால் அந்த பிள்ளை சேர்கின்ற நண்பர்கள் மோசமானவர்களாக இருந்தால் பாதுகாக்க வேண்டும் அவள் நிலைமை பயங்கரம் மிகவும் பயங்கரம் ஆகவே நான் சொல்லப்படுகின்றது எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விடயத்திலே மிக முக்கியமாக இந்த சூழல் என் வயமன் பிள்ளை யாருடன் சேர்கின்றது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் சேரக்கூடிய நண்பர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய பொழுதும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இன்னொரு கட்டத்தை பாருங்கள் அபு தாலி மரணப்படுக்கை இடையிருக்கிறார் நபி அவர்களுடைய கடைசி முயற்சி நடைபெறுகின்ற இறுதியாக என்ன சொல்கிறார் நபி அவர்கள் சிறிய தந்தையே என்னுடைய காதலாவது நீங்கள் கதிமாவை சொல்லிவிடுங்கள் சோர்க்கத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் கடைசியாக அந்த அபு தாலிபார் சகோதரன் என்ன சொன்னார் மகனே உன்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கதிமாவை கூறலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றாலும் பாருங்கள் அபு கடைசியாக சொன்ன காரணத்தை பாருங்கள் கரிமாவை சொல்ல மறுப்பதற்கு நபு தாலிபுக்கு தடையாக இருந்தவர்கள் யார் என்று பாருங்கள் நபிக்கு எப்படி உதவி செய்தவர்கள் எப்படி உதவி செய்தவர்கள் செய்த பாருங்கள் என்ன சொன்னார் தெரியுமா இதோ என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் துரை தலைவர்கள் இவர்கள் நான் மர்ணித்ததற்கு பின்னால் என்னை கேவலமாக பேசி விடுவார்கள் அதனை பயந்துதான் நான் கரிமாவை சொல்ல மறுக்கிறேன் என்று அபு தாலிப் அவர் தன்னுடைய நண்பர்களைத்தான் சுட்டிக்காட்டினார் பாதுகாக்க வேண்டும் சமூகத்திலே அந்த துக்குரியவர் எல்லோராலும் மதிக்கப்பட்டவர் பாருங்கள் சேர்ந்திருந்ததனால் அங்கே அபுல் தாலிபுக்கு கூட இதாய்விடுகின்றனர் நானும் நீங்களும் எங்களுடைய தோழர்களை பற்றி எவ்வளவு கவனமாகவும் அவதானமாக இருக்க வேண்டும் சொல்றேன் சிந்தனை சேர்ப்பாரு அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது இன்று மனிதர்கள் பல நோக்கங்களுக்காக வேண்டி நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள் நண்பர்களை வைத்துக் கொள்வார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் நான் இவரோடு சேர்ந்தால் இவர் நல்ல பல விடயங்களை எமக்கு சொல்லி தருவார் என்னை ஒரு மனித புனிதனாக மாற்றுவார் நல்ல ஒரு மனிதர்களும் நல்ல நோக்கத்தோடு தோழமை பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தனக்கு ஏதாவது இலாபம் இருக்கின்றது அவர்களை பார்த்து தோழமை பிடித்துக் கொள்வார்கள் அவரோடு சேர்ந்தால் எனக்கு நன்றாக சல்லி அவர்கிட்ட வாகனம் எல்லாம் இருக்குது அவருடன் எனக்கு வாகனத்திலே செல்லலாம் என்று சோழனை அனுமதிக்கான சோழன் சில அரசியல்வாதிகளை அரசியல் அதிகாரிகளை சுய இலாபத்தை அடிப்படையாக கொண்டு கொடுக்க வேண்டிய லஞ்சம் கொடுத்து கைக்குள்ள போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் சிலருக்கு அது பெருமை அவங்க அந்த லஞ்சம் குடுக்கிற வட்டலாப்போம்போத்தல் சிகரெட் அவனிவனுக்கு அவருக்கு பெருமை கௌரவமானது நபி அவர்கள் லான செய்தார்கள் லஞ்சம் கொடுப்பவனையும் எடுப்பவனையும் இந்த டிரபிக் அலிகல்ல மாற்றினாங்க இருநூறு ஐநூறு ரூபாய் இதெல்லாம் லஞ்சம் ஹரம் இன்னும் கூட்டம் இருக்கின்றார்கள் எனக்கு கூட்டாளி பிடிக்கிறது சொன்னா நல்ல ஜொலியான ஆக்கலை பார்த்துதான் நம்ம கூட்டாளி பிடிக்கிறேன் காரணம் சொல்லுவாங்க இப்படி அவனோட சேர்ந்தா தான் எங்களோட வாலிபர் காலத்தை கொஞ்சம் பண்ணா கழிக்கலாம் சந்தோஷமாக கலிக்கலாம். அவனோடு எவருக்கு சுற்றுலாவெல்லாம் சொல்லலாம் போய் கொஞ்சம் தெளிப்ப ட்ரிப்பாக கழிக்கடுவான் போத்தல் போடலாம் நல்ல பாட்டுகளை போட்டு டான்ஸ் ஆடலாம் வேண்டிய ஜாதி கூத்து போடலாம் பாதையிலே வாகனத்திலே போகின்ற பொழுது அந்நிய பெண்களையெல்லாம் நகையாடலாம் பண்ணலாம் இந்த ஏப்ரல் மாதத்திலே கூட ஒரு விடயத்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீர்கள் என்ன நடந்தது ஒரு கூட்டம் நீ பண்ண பத்தி சொல்றாயே அல்லா சொல்கிறான் அப்படிதா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாம் வீணுக்கும் விளையாட்டுக்கும் அரபிலே அதாவது ஒரு செயற்பாடு நோக்கம் இல்லாத செயற்பாடு ஏழாயசெயரம் சும்மா செய்கிற சும்மா தெரியவா தெரியதானே என்ன நோக்கம் இல்லாட்டது வீணான செயல் இதற்கு தான் சொல்வார்கள் நண்பர்கள் மிகவும் பயங்கரமானவர் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் திட்டி திட்டி அறவாசி நல்லம் அறவாசி குழப்பம் ஒரு பத்து பேர் இந்த ஐந்து பேரு கொஞ்சம் நல்ல அடுத்தவங்க கொஞ்சம் குழப்பம் இவர்களுடைய நிலைமை பத்தியும் நல்லா சொல்றான் இவங்க என்ன செய்வாங்க இவங்க நிலைமை என்னவாகும் சொன்னா கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இப்பவே சொல்லி காட்டுகிறான் சூரா யாத்தியனுக்கு அடுத்ததா இருந்தோம் சூராத்துல அல்லா சொல்லி காட்டுகிறார் இந்த நல்ல நண்பர்கள் போய் அந்த மோசமா நடத்த நண்பர்களுக்கு ஏதாவது சொல்கின்ற பொழுது இவர்கள் பரிஹாசம் செய்வார்கள் என்ன தொடங்கிக் கொண்டு நீ எங்களுக்கு நடக்க போற காரியமா என்று இந்த ஒரு கூட்டம் கேட்கிறார் நல்லவ போய் சொன்னா நகைச்சுவை ஆடுகிறார் இவர்களை பற்றியும் அல்லால் தெளிவாக சொல்லி காட்டுகிறார் எப்படி சொல்கிறான் தெரியுமா பற்றி சொல்கின்ற பொழுது கியானத்துடைய நாளையிலே சுவர்க்கவாதிகள் எல்லாம் ஒன்றுவரை ஒருவர் சந்தித்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள் உலகம் நடந்த விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் அப்படித்தான் பழைய நண்பர்கள் மிச்சம் காலத்துக்கு பின்னால் சந்தித்தோம் என்று சொன்னால் பசியும் வழங்காது தூக்கம் வழங்காது மனித கணக்கு பேசி கொண்டிருப்பாங்க வைத்திருக்கிறார் இப்படி தலைத்துக் கொண்டு பொழுது ஒரு சோர்க்கவாதி சொல்லுவான் பலபாயும் ஒரு சுவர்கல்வார் அடுத்த சுவர்க்கவாதியை பார்த்து உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தார் என்று சொல்லுவது நகும் சதையும் போன்ற நண்பன் தானே அவ ரெண்டு பேரும் பெருமாள் வந்த சொன்னா ஒரே மாதிரி உடுப்பாங்க அவ்வளவு மொக்க ரெண்டு பேரும் அவரை காணாட்டி இவருக்கு சாப்பாடு இறங்குற சுமா அவருக்கு நோய் வந்தா இந்த கூட்டாளிக்கு தூக்கம் போற சாப்பாடு இதுக்குதான் அரபிதா கரீ இன்று சோர்க்கவாதி சொல்ல இப்படி ஒரு நண்பன் எனக்கும் இருந்தான் ஆனால் நான் அவனிடத்திலே ஏதாவது நல்ல விடயங்களை சொன்னாள் மூத்தை பத்தி வாஷரை பத்தி சிராத்தை பத்தி சொர்க்க நரகத்தை பற்றி கேள்வி கணக்கை பற்றி எல்லாம் அவனுக்கு அவனிடம் நான் சொல்லுகின்ற பொழுது அவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா என்ன பார்த்து நீ மலை இதெல்லாம் நடக்க போற காரியமா அடே பாலிப வயசுல பாலிப வயசுல செய்யற வயசாயினா பரவா பண்ணெடுக்கிறேன் இதற்கு தன்னுடைய நண்பனை பற்றி மத்த நண்பனுடன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சுவர்க்கவாதியை பார்த்து கேட்கப்படும் நீங்கள் எந்த சுவர்க்க அதாவது எந்த நண்பனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை பார்ப்பதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்கப்படும் சொல்ற யார் சரி விருப்பம் இல்லை சொல்லுவாங்களா பல்ல வருடங்களுக்கு இருக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்களா நண்பனை அந்த சூர்க்கவாதியை உயர்த்தப்படும் அவர் உயர்ந்த இடத்தில் இருந்து எட்டி பார்ப்பார் பார்ப்பார் யாரை தன்னுடைய நண்பனை நடுவுலே இருப்பார் நல்லா சொல்லக்கூடிய வசனம் இருப்பார் நரகத்தின் நடுவிலே இருப்பார் மனுவன பாதுகாக்க வேண்டும் இப்பவே எங்களுக்கு முடிவு செய்து கொள்ளலாம் நான் எங்கே இருக்க போகிறேன் என்னுடைய கூட்டாளிக்கு நண்பனுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் கவலைப்படுவோம் ஆனால் அருமையானவர்களே நரகவாதிகளுக்கு அல்ல பரிதாபத்தை கூட காட்ட மாட்டார் இப்ப தன்னுடைய நண்பனை நரகத்தில் இருக்கக்கூடிய நண்பனை பார்த்தவுடன் கவலப்படுவாரா ஒரு கவலையும் இருக்கக்கூடிய நண்பனை பார்த்தவன் என்ன சொல்லுவார் தெரியுமா அல்லாவின் மீது சத்தியமாக நீயும் என்னை இந்த நிலைமைக்குத்தான் கொண்டு வருவதற்கு முயற்சித்தாயே நான் உன்னை பள்ளிக்கு அழைக்கின்ற பொழுது நீ என்னை பாவத்தின் பக்கம் அழைத்தார் இன்னும் கூட பாருங்க இன்னும் அதிகமானவர்கள் வச்சுமான ஊர்ல அப்படித்தான் அவளுக்கு அது தெரியும் இப்ப ஜும்மா முடிய போறது அது சிக்னல் இருந்து பாதுகாப்பு கேட்கிற துவா அந்த டைமுக்கு தான் வந்து கூதுறது ஜும்மா ஒரு மணிக்கு தானே தொழில் ஒன்னே காலக்கு தானே தொழிவிப்பாங்க டைமுக்கு வந்து சேர்ந்து கொள்வாங்க இப்படி சொல்றோமா இல்லையா அதான் இவர் சொல்லி காட்டுறது இப்படி என்ன இந்த நரகத்துக்கு தான் இழுத்துக் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாயிர அல்லாவின் அருள் காரணமாக நான் சத்தி விட்டேன் அல்லாவுடைய இருந்திருந்தால் நானும் இன்று ஒன்றுடன் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் என்று அந்த சுவர்க்கவாதி நரகத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய உற்ற நண்பனை பார்த்து சொல்வார் ஏன் இந்த நிறம் ஏசபவர்களே நல்லதை சொல்கின்ற பொழுது அவன் கேட்கவில்லை அதற்கு அவன் நகைச்சுவையாக எம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நிர்ணயிப்பது நானும் நீங்களும் சேரக்கூடிய நண்பர்கள் தான் என்பதனை யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த முழுக்க முழுக்க சொல்லப்பட்டது இதனைத்தான் சூழலும் மிக முக்கியமானதுதான் அந்த மாசடைவதே நாம் சேரக்கூடிய மோசமான நண்பர்களின் இந்த மாதத்தை பார்த்த சர்பானுடைய மாதம் அதே போன்று மிக முக்கியமான ஒரு இரவு எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது மாதத்தின் பதினைந்தாவது வராஹத்துடைய இரவு நாங்கள் சொல்லுவோம் அந்த பெயரு வந்ததே ஏன் நரகத்திலிருந்து அல்ல அதிகமானவர்களை விடுதலை செய்யக்கூடிய பரா அதற்கு பின்னால் நம்மதான் வருவதற்கு இருக்கின்றது என்னதான் வந்தாலும் சகோதரர்களே எங்களுடைய நண்பர்களை நாங்கள் மாற்றிக் என்று சொன்னால் ஒரு பராக பல பராக வந்தாலும் எங்களால் திருந்த முடியாது மனிதமாக மாற முடியாது மூத்தாகின்ற பொழுது சோர்க்கத்தை பார்த்து பாக்கியம் கிடைக்காது சகோதரர்களே எல்லா நம்மனைவரையும் பாதுகாக்கவும் நாங்கள் அதற்கு முன்னால் நாங்கள் முயற்சி செய்து குறைந்த பட்சம் அந்த இரவிலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஒன்றில் நல்ல நண்பர்கள நண்பர்களோடு நான் வாழ வேண்டும் ஒன்றில் அவர்களை விட்டு அல்லது அவர்களை விட்டு மோசமானவர்களாக இருந்தால் பிரிய வேண்டும் அல்லது அவர்களை திருத்தி நல்ல வழிக்கு முயற்சிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாளை மனிதாபத்திலே மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய எதிரி தெரியுமா அவளுடைய மோசமான நண்பர்கள் என்று சொன்னார் சொல்கிறார் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நடக்க ஒவ்வொருவரும் இந்த வினாடியிலே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லா அவன் ஈருலகிலும் நல்ல நண்பர்களுக்கு வைத்திருக்க அனைத்து நட்பாக்கியங்களையும் பெற்ற நல்லவர்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் எங்களுடைய யார் யாருடைய நண்பர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துடுவாயாக அவருடைய ஹிதாயத்துக்கு நேர்மலிக்கு எங்களை நீ காரணகரத்தாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா அவர்களுக்கு நல்லெண்ணத்தை கொடுத்திருடைய கனிமாவை முடிந்தவர்கள் யா அல்லா உன்னால் வழங்கப்பட்ட அவர்களை நல்ல நண்பர்களாக ஆக்கி தந்து நல்ல நண்பர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அனைத்து அருள் பாக்கியங்களையும் குறைவின்றி நம் அனைவருக்கும் சந்தர்வாயாக